அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நட்டெண்ணெய் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று சமீபத்தில் பாஸ்மதி அரிசிக்கு புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள நாடு பாகிஸ்தான் இரண்டு கீழ் அருண் நிர்மின் உற்பத்தி திட்டமானது நேபாளத்தில் முன்மொழிய பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆக்ஸ்போர்ட் இந்தி வார்த்தையாக ஆத்ம நிர்பர்தா என்ற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய நற்றினை புதறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று முழுக்க முழுக்க உயிரி எரிபொருளால் இயக்கப்படும் ஒரு வணிக ரீதியான விண்வெளி ஏவுகணத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள நாடு எது இரண்டு சமீபத்தில் ஊழல் கண்ணோட்டக் குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது மூன்று மவுண்ட் மெராபி என்ற ஆனது எங்கு அமைந்துள்ளது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நட்டினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி